சென்னை கந்தகோட்டம் வழிபாட்டு அடியார் திருக்கூட்டத்தை சார்ந்த சிவநடிவார் சங்கரன் அவர்கள் குட்டு விளக்கேற்றி விழாவினை துவக்கி வைப்பார்கள் திருச்சிற்றம்பலம் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்களுடைய தேவார நிகழ்ச்சி நடைபெறும் டியேன்றிந்தற்கடியேன் கலை மறிந்த சீ தம்பி கண்டியேன் கடமூரில் கலை அந்த நடிகர்க்கும் அடியேன் மலை மறிந்த தோல்வொல்ல மாணக்கஞ்சாத வாட்டாய நடிகார்க்கு That was, to my intent, I will not get a friend That can't stop you Though I know he's with me that can't stop you Please help me I will save my pianos <laughs> I will save the ridiculous power மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேன் வழிபடா நிற்க விழுந்தெழுந்ததாக எரிந்த அம்மையான் நடிச்சண்டி பெருமாறு ஆரூரன் ஆரூரில் அம்மா திருந்த தம்மையே தம்மையா கொண்ட திருநாவுக்கரை எந்த நடிகார்க்கும் அடியேன் பெருநம்பி குலத்தினார்க்கும் அடியேன் பெருமிடரை குறும்பற்கும் வேறும் அடியேன் ஒரு நம்பி அப்போது அடியார்க்கும் அடியேன் ஒலிபுணர் சூழ் சாத்த மங்கை நீரன கற்கடியேன் அருநம்பிரந்த அடியார்க்கும் அடியேன் ஆரோரணம் வந்து மனநாரமலரும் மது மனநர் குந்தைய அடியார் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்பற மாதலு குமரியே ஆலூரானூரிலம் மாறுதே பார்க்க முனையழு முனை வங்கலே மரபாது அறிந்த காட்சிய குமடியே புகழ் சிறப்பு அடியேன் குடிமேய திருந்த படியேன் ஆர் கொண்ட கொடை கணறு சைவாக்கும் அடியேன் கடற்காடி கிணராதும் அடியாக்கும் அடியேன் ஆறு கொண்ட வேர்கூன்றம் கலந்தை கூடியேன் ஆரூரூரில் அம்மா காடு பொ இல்லாதியன் பொருணர்கடியன் மையடியான் நரசிங்க முறையாளர்கடியேன் விதிதிரை சூழ் கடனாகி அதிபத்தற்கடியேன் கைதடிந்த வரிசிலையான் கரைக்கும் மங்களியன் சத்தி வரும் அடியார்க்கும் அடியேன் அய்யடிகள் காடவர் அம்மான கரைக்கண்டன்களே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள காதிக்கும் அடியேன் நிறைக்குள்ளார்க்கும் அடியேன் துறை கொண்ட தம்பவளகத்தின் சோதி தொன்மையிலை வாயிலான அடியார்க்கு முடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் அம்மான காளே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் நடிகார்க்கமடியேன் மணல் சூழ்ந்த தார் நம்பி இடம் கழிக்கும் தஞ்சைதல் நடிகார்க்கும் அடியேன் புலி அதன் மேல் அறவாடாடி உன்னடிக்கே மனம் வைத்த பொழு துணைக்கு அறியேன் அடல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மான் காளே பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சரியா சொல்றா பத்தராய்ப்பழிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் சித்தத்தை சிவன்பால் அமைச்சார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் முப்போதும் திருமேனி தீண்டுமார்கடியேன் முடுநேறு பூசிய முறைவர்க்கும் அடியேன் அப்பாறு அடித்தார் அடியார்க்கும் அடியேன் அம்மா வரிவடையால் உலகாண்ட செங்கனார்கடியேன் திருநீல கண்ட திருப்பான்கடியேன் என்னவனா மரணடியை அடைந்த சடையன் இசைஞானி காதலன் இந்த பதியம் பாடும் போது சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தகப்பனார் சடையனார் அவரு காலமடைந்திருந்திருக்கிறார் ஆமா இந்த பாட்டுல இருந்து நமக்கு கிடைக்கிற உண்மை என்னவனாம் அரணடியே அடைந்துட்ட சடையன் அப்ப இந்த பதியம் பாடும் போது அவங்க அப்பா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இதையா காதலும் திருநாவலும் இருக்கும் அண்ணவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு வைப்பார் ஆரூரில் அம்மானு கண் பராவறேன் சீர்படைத்தான் திரு தொண்ட தொகையடியார் பதம்போர்த்தி ஒல்லையவர் புராண கதை உலக செல்வம் அணி குண்டத்தூர் அடிபோர்த்தி குன்ற மனைய கல்வியும் புகழும் குன்ற மனைய செல்வமும் குணமும் குண்டமனைய வாழும் நலவும் குந்தத்தூர் சேக்கிழார் குறைகிடல் நல்குமே அ சி கே சுப்பிரமணிய மொழியார் வக்கீல் அவர் தான் பெரிய புராணத்துக்கு விரிவுரை எழுதியிருக்க விரிவுரை எழுதுகிறவர்கள் அத்தனை பேரும் சி கே சுப்பிரமொழியார் மாதிரி பெரிய புராணத்துக்கு இனி ஒருத்தர் விரிவுரை எழுத முடியாது அப்படின்னு ஒரு சேர முடிவு பண்ணிட்டாங்க ஆம் அது கிடைக்காம இருந்தது இப்ப கிடைக்கிறது ஆனால் கொஞ்சம் விலை கூட இல்லையா ஆம் அந்த சி கே சுபுணமதியாரை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுக்கு சின்ன வயசு அப்ப எனக்கு வயசு பத்தொன்போதும் பத்தொன்போதும் ஆறும் இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட முப்பது வயசு எனக்கு அவர் பூஜையில தில்லைவாடந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லைதான் திரு தொண்ட தொகையடியார் மூர்த்தி ஒல்லையவர் புராணகதை உலகரிய வெறித்து வைத்த செல்வமலி செல்வமலி சொல்லுவாங்க அந்தண்ட குண்டத்தூர் சேர்க்கலான்னு அவங்களால சொல்ல முடியாது அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க பூஜையில் ஒருவாறு தெளிந்து செல்வமல்லி கொண்ட தூர் தேக்கிடாத அப்படின்னு சொல்லுவாங்க நான் பல காலம் அவங்க வீட்டுக்கும் நான் போயிருக்கிறேன் கோயம்புத்தூர் அப்படி விரிவுரை எழுதியிருக்கிறாங்க அவங்க இன்னைக்கு விரிவுரை எழுதுகிறவங்கள்லாம் சீக்கிய சுப்பிட முடியாத அவரை போல் எழுத முடியாது என்று ஒரு சேர ஒத்துக்கிறாங்க அதை நம்ம படிக்கிறது கூட நமக்கு பெரிய புராணம் யாராரோ ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க சமீபத்தில் திருச்சூர்லேருந்து ஒருத்தர் ஒரு கடிதம் எழுதியிருக்கார் எனக்கு அவருக்கு தமிழ் தெரியாது அவர் என்னுடைய தேவார கேசட்டர்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கி வச்சிருக்க தினம் போட்டு கேட்குறார் அவருக்கு தமிழ் தெரியாது இந்த பாடலினுடைய வெயிட்டு பாடல் போகிற இதை கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி ஒரு சாரீரமும் அதை பதம் பிரித்து சொல்லிட்டு போற அழகும் எனக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் நான் கேட்ட பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் எங்க இருக்கிறாருன்னு சொன்னா சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க சமீபத்தில் தான் சிதம்பரத்தில் ஒருத்தர் சொன்னார் அவர் குந்தத்தூரில் இருக்கிறார் அப்புறந்தான் அவர் தான் எனக்கு அட்ரஸ் கொடுத்தாரு நான் உங்களுக்கு லெட்ரு எழுதுறேன்னு அவர் ஃபோன் பண்ணுறாரு அவரால் பேச முடியல தருமபுரம் சுவாமிநாதனான்னு கேட்டார் ஆமான்னு சொன்னேன் அதுக்கு மேலே அவரால் பேச முடியல அவர் தம்பிகிட்ட கொடுக்கிட்டார் அண்ணாவினால் பேச முடியல உணர்ச்சி வயப்பட்டுட்டாங்க உங்க பாட்டை தினங்க அவங்க கேட்குறாங்க உங்க படத்தை ஒரு அஞ்சடி வயரத்துக்கு எல்லா அட்மிட் பண்ணி பூஜா ரூம்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொன்னான் உங்களை என்னைக்கு பார்க்கிறாரோ அன்னைக்கு கடவுளை பார்த்தது மாதிரி அவர் இந்த மாசமோ அல்லது அடுத்த மாசமோ நாங்கள் வருவோம் அப்படின்னு மொழி தெரியாத ஒருவர் அதுக்கு நான் பாடினதுனால வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் பார்த்து இருக்கு பாருங்க பாருங்க தெய்வீக மொழி அது இல்லையா கன்னியாசம் தேவாரமும் திருநாவுக்க தேவாரமும் சுந்தர தேவாரமும் பன்னீர் திருமுறையும் இந்த சைவ சமயத்துக்கு கிடைத்திருக்கிற ஒரு சொத்து அதுலேயும் இந்த ஓதுவார்கள் பாட சொல்லி கேட்கிறாங்க பாருங்க அது இன்னைக்கு இருக்கிற சைவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க அது பெருங்குறை இல்லையா அதை திருஞான சம்பந்தர் சொல்லுவார் மாதோர் கூறனை பலஞ்சொழி மருவிய மருந்தினை வயற்காடிநாதன் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் நவித்திய தமிழ் மாலை ஆதரித்து இதை கற்று வல்லார் சொல்ல கேட்டு விழுந்தவர்கள் அவன் சொல்றத கேளு பின்னது ஆதரித்துன்னா நன்றாக படித்து இசை கற்று இசையிலையும் குற்ற இருக்கக்கூடாது இல்லையா ஆமாம் குற்ற இருக்க கூடாது இப்ப நித்தியானம் தான் இருக்கார் வாங்கையான்னு சொன்னா அவருக்கு சந்தோஷம் வாடான்னு நான் கூப்பிட்டுட்டேன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நாற்பது வருஷமா அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு நிமிஷத்துல அற்றுப்போம் வாங்கன்னு சொல்லுவதற்கும் வாடா என்று சொல்லு சொல்லுவதற்கும் அல்லவா அந்த மாதிரி எழுத்திரியும் குற்றம் இருக்கக்கூடாது எனக்கு தேவாரம் போதை போற்றுவித்த வேலாயுத உதவார் ஒவ்வொரு பாட்டையும் ஸ்லேட்டில் எழுதி எழுதி எழுதி மனப்பாடம் செய்துள்ளவர் அதனால் குற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது அந்த புண்ணியத்தை தருமபுரம் மடம் அறுபது வருஷம் செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல அந்த பாடசாலை வச்சாங்க இந்த வருஷம் தான் எடுத்துட்டாங்க அல்லவா அது எனக்கு தீராத மனவேதனையா பொழுது எனக்கு என்னைக்கு கடவுள் மறுபடியும் அந்த பாடசாலையை தோற்றுவிக்க போறார் எதிர்பார்த்துட்டு நான் ஒரு தருமபுர சாமிநாதன் தான் வருவேன்னு நீங்கள் என்ன வேண்டாம் எத்தனையோ தருமபுர சாமிநாதன் வருவான் இல்லையா இரண்டு தலைமுறையாக இன்னைக்கு தேவாரம் இன்னைக்கு கேசட்லையும் சிடியிலேயும் என்னென்னமோ பெரிசெல்லாம் வந்திருக்கேன் அதெல்லாம் கேட்குறாங்கன்னு சொன்னால் எங்கள் குடும்பம் செய்த புண்ணியமா இல்லை தருமபுர மடம் செய்த புண்ணியம் அல்லவா சோறு போட்டு உடை உடுத்தி தலைக்கு எண்ணெய் கொடுத்து இப்படியெல்லாம் என்னை படிக்க வச்சாங்க அந்த பாடசாலையில் அந்த பாடசாலை நிறுத்திட்டாங்களேன்னு சொல்லும்போது என்னால் பொறுத்து கொள்ள முடியல ஆதி குருமூர்த்தி குர்ஞான சம்பந்த சொன்னார் திருமுறைகள் ஓதாய் அதனால அது என்னைக்கு வருதுன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இல்லாட்டி போனா என் கையில் கிடைச்ச ஒரு லட்சம் ரூபாயை கொண்டு நான் கொடுப்பேனா நான் பறம கஞ்சேன் என் கையிலும் காசு இருக்க கிடையாது அந்த ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்தேன் ஏன் அந்த நல்லா நடக்கட்டும்னு தான் அப்போ அவர் சொன்னார் முப்பது லட்சம் ரூபாய் நான் அதுக்கு ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேனேன்னு சொன்னார் அவர் அப்படி ட்ரஸ்ட் பண்ணியிருக்கும்போது என்னத்துக்கு இதை நிறுத்தினார் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதுங்க அவருக்கு நான் எழுதுனா அவர் தப்பா எழுதுனாலும் எழுவார் நீங்கள் பாடசாலையை நீ எடுத்து விட்டாங்கன்னு கேள்விப்படுறேன் மீண்டும் நீங்கள் அந்த பாடசாலையை நடத்தினீங்கன்னா எத்தனையோ தருமபுரம் சாமிநாதன் வருவார் அப்படின்னு எழுதுங்க அல்லவா ம் தேவாலம் படிக்கிறத விட பாடிக்காட்டுறதுதான் மிகவும் உயர் எழுதுங்க ஒரு நாலு பேரை நாலு பேராக சேர்ந்து எழுதி உங்கள் பணம் பத்திலையா சொல்லுங்கள் நாங்கள் வேணால் தரோம் ஒன்று முடிஞ்சதை கொடுங்க போயிட்டு போகுது கடவுள் பார்த்துக்கணும் கொண்டு விட்டுக்கோம் இந்த திருத்தொண்ட தொகையிலேருந்து சில தான் நாம் எண்ணிட்டுருக்குறோம் போன வாரம் அப்பு ஒரு நம்பி அப்போதை அடியாக்க முடியேன்னு ஒலிபுணர் சூழ் சாத்த மங்கை நீல நக்கடியேன் அறிய செயல்களை செய்தவர்கள் நாயன்மார்கள் நீல ஒரு அடியார் கோயிலுக்கு போனார் மனைவியோட சிவலிங்கத்து மேல ஒரு எட்டுக்கா பூச்சி விழுந்திருக்கும் அதுக்கு எட்டு கால் பூச்சின்னா பேரு அது கால் எட்டு இல்லையா அப்படி பூச்சி மேல விழுறது தப்பு உடனே இந்த நாயன்மாரோடைய மனைவி என்ன பண்ண வாய் மேல ஊதினா அப்படின்னு ஊதி அந்த பூச்சிய தள்ளுனா இந்த நாயனார் பார்த்துக்கிட்டு இருந்தார் சாமி மேல ஊட்டா எச்சி பட்டு இருக்கும் எச்சில் சாமி மேல படலாமா இவன் ஊதினது தப்பு அப்படின்னு சொல்லி நீ என் கூட வீட்டுக்கு வரக்கூடாது கோயிலேயே கடை அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் இவர் போய் படுத்து தூங்கிட்டார் இந்த அம்மா படுத்து தூங்கிட்ட அந்த நாயனாருடைய கனவுல போய் ஆண்டவன் என் முதுவை பாத்தியா உன் மனைவி ஊதின இடத்துல எல்லாம் இந்த எட்டுகா பூச்சியினுடைய விஷம் படலை ஊதின இடத்துல இந்த கொப்பளம் இல்லை ஊதாத இடத்துல என் முதுவெல்லாம் கொப்பளமா இருக்கு பத்தியா அவள தப்பு சொன்னே நீ நீ உடனே கோயிலுக்கு வந்து அவளை அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டான் இது நடக்குமா உம் நீலனக்கர்ன்னு அவருக்கு ஒரு நம்பி அப்போதை அடியாக்க முடியும் ஒலிபு சாத்த மங்க நீல நக்கடியும் அறுநம்பி நமி நந்தி அடியாக்கும்படியும் திருவாரூருக்கு பக்கத்துல ஒரு சிவனடியா இருந்தார் இதுக்கெல்லாம் விளக்கம் உங்களுக்கு நல்லா தெரியணும்னா நீங்க பெரிய புராணத்தை படிக்க வேண்டியதுதான் பெரிய புராணம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னா வச்சன நட கூட வந்திருக்கு இப்போ திருப்பந்தாள் மடத்தில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோட்டில் ஒருத்தர் எழுதியிருக்கிறார் அது கொஞ்சம் லௌகிகமாக இருக்குது ஹீரோட்டில் எழுதியிருக்கிறது இந்த திருப்பந்தாள் மடத்தில் வெளியிட்டு இருக்கிறது அப்படியே அப்பட்டம் அப்பட்டமாக ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தோல் டிராப்பில் இருக்குது அதை படிச்சு விட்டு மறுபடியும் நீங்கள் பெரிய புராணத்தை படிச்சிங்கன்னா இது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆறுமுக அதுக்கு பெரிய புராண வசனம்னு ஒன்னு எழுதியிருக்காங்க அது கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஆங்கிலம் தெரிந்தவங்களுக்கு யாரும் ஆங்கிலத்தில் அதை டிரான்ஸ்ல பண்ணியிருக்காரு ரொம்ப டி என் ராமச்சந்திர ஐயர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு லெட்டர் எழுதினாரு அவர் வந்து ஆங்கிலத்தில் சேக்கிட் பெரிய புராணத்தை பத்தி எதிர்க்கிறார்கள் அதை படிச்சு விட்டு தான் தர்வூர பண்ணி வச்சார் பண்ணி வச்சார் இந்த சிதம்பரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படியா அவர் பாடுற இல்லாம இதையும் செய்யறாங்க செய்யறாங்களா அவங்க அவசியம் பார்த்தே தீரணும் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு அவர் எனக்கு எதிர்க்கார் என்னைக்கு சேக்கிடார் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணினேன் சேக்கிலார் கோவிலுக்கு ரெண்டு கும்பாபிஷேகம் பண்ண எண்பத்தொன்பதுல ஒண்ணு தொண்ணூத்தி ஒன்பதுல ஒண்ணு ஏன் பண்ணா இல்ல நித்தியானந்தம் கொடுத்ததுலாம் இருக்கு ஆறாரோ கொடுத்ததெல்லாம் இருக்கு நிறைய கொடுத்தது டி என் ராமச்சந்திரயருடைய பிள்ளை டாக்டர் டி ஆர் சுரேஷ் தான் நிறைய கொடுத்தது சேக்கிடார் அடிப்பொழின்னு பேரு வந்து ராமச்சந்திரயிருக்கு நத்தம் சொல்லுகிற பகுதியில் இருக்கு சேக்கிலார் பிறந்த இடம் அதுக்கு மாதந்தோறும் ஒன்னாம் தேதி முந்நூறு ரூபாய்க்கு அபிஷேகம் பண்றேன் நான் இருக்கிற இடம் குண்டத்தூர் பிராக்கெட்ல திருநாகேஸ்வரம் அங்க ஒரு சேக்கிலார் கோயில் அதுக்கு மேலே ஸ்தூபி மின் மண்டபம்லாம் இல்லாமல் இருந்தது ஒரு லட்சம் ரூபாய்க்கு எதை மண்டபமும் அதுவும் காசுங்க எல்லாம் அன்பர்கள் கொடுத்துருதான் அடையாரில் ஒரு அம்மா அவங்கள போய் பார்த்தேன் இந்த மாதிரி சேர்க்கையாக இருக்க கோவில் கட்டுறேன் எனக்கு எதாவது உதவி பண்ணுன்னு சொன்னேன் சரினு என்னை அழைச்சிக்கிட்டு போய் அவங்க பேங்க் கணக்கில் இருபத்தையாயிரம் ரூபாய் எனக்கு வாங்கி வாங்கி கையில் கொடுத்து நான் வீட்டுக்கு கூட வரட்டுமா பெருந்தொகை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கூட வரட்டுமான்னு நாங்கள் வேண்டாமா நான் எடுத்து பத்திரமா எடுத்து இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்தாங்க என்ன கிட்ட படித்தவ ஒரு பொண்ணு பணக்காரி பம்பாயில் இருக்கிற அவன் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்தான் இருக்கும் ஒரு அபிஷேகம் பண்றேன் இங்க இருக்கிற சேக்கிலாருக்கு சேக்கிலாருக்கு வந்து பூச நட்சத்திரம் இல்லையா ஒவ்வொரு மாதம் பூசணத்துலேயும் அபிஷேகம் பண்றேன் ஒரு நால்வர் கோயில் இருக்கு அதை நான் விட்டுருந்தேன்னா இப்ப குட்டிச்சவர்தான் இருக்கும் அங்கே நால்வர் இருக்காது அது ஒரு லட்சம் ரூபாய் அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்றது ஆக மாதம் தொள்ளாயிரம் ரூபாய் இந்த அபிஷேகத்துக்கே போகுது அது ஏங்கத்தான் என்னது இல்லை கிடையாது என்னது இல்லை பெரியவங்க தான் கொடுத்தது தான் அதை டிரஸ்ட் பண்ணியிருக்கேன் அது கமிட்டி உண்டு அது கணக்கு வரவு செலவு உண்டு இது மூணு அபிஷேகமும் தவறாமல் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நடக்குது இன்னைக்கு கூட கணக்கு ஒப்படைச்சுட்டு பேங்கில் பணம் எடுக்கிறதுக்கு கையெழுத்து வாங்கிட்டு வந்தேன் டபுள் கையெழுத்துல இருக்க இந்த பணம் அதில் நித்தியானந்தம் ஒருத்தர் கையெழுத்து போட வேண்டியவர்கள் இன்னைக்கு அவர்த்த கையெழுத்து வாங்கிக்கிட்டேன் ஏழு ஏழாயிரத்து ஏவாய்க்கு நான் இருக்கிற வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் அது நடந்தால் என்ன நடக்காட்டி போனேன் அதுக்கப்புறம் நான் கவலைப்படுறேன் ஆமாம் அதில் இந்த ட்ரஸ்டில் வந்து நான் ஒன்று என் மனைவி ஒன்று நித்யானந்தம் ஒன்று இந்த பொற்றாலம் ஆர்வம் ஒன்று இந்த அம்பலவான ஒருத்தக்கம் அஞ்சு பேரும் அதுக்கு ட்ரஸ்ட் ரெண்டு லட்சத்து ஐம்பதனாயிரம் பணம் இருக்காது திருத்தொண்ட தொகையை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன் சொல்ல தவறவே மாட்டேன் இல்லையா பெருநம்பி குலை அருநம்பி நமநந்தி அடியாருக்கும் அடியேன் திருவாரூர்ல ஒரு அடியார் இருந்தார் இதுக்கு விளக்கமெல்லாம் நீங்க பெரிய புராணத்தில் தான் படிக்க முடியும் அவர் தினந்தோறும் கோயிலுக்கு விளக்கு போடுவார் திருநாவுக்கரசர் பாடலில் ஒண்ணும் கோயிலில் விளக்கு போடுவதை விட கோயிலுக்கு மாலை கட்டி கொடுப்பதை விட கோயிலை கூட்டுவது மெழுகுவதை விட பெரும் புண்ணியம் கோயிலுக்கு பாட்டு சொல்லுறதுதான் விளக்கு பெ இன்பம் மெழுக்கினில் பதித்தி ஆகும் கோயில் இருந்த தொடட்டை எடுத்து கூட்டினால் பத்து மடங்கு புண்ணியம் கிடைச்சதுன்னா ஒரு தோண்டி எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்து மொண்டு ஊத்தி இன்னும் சுத்தமாக கழுவுனால் நூறு மடங்கு புண்ணியம் கிடைக்கும் கோயிலுக்கு மாலை கட்டி போட்டால் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கையில் பதிப்பியாகும் துளக்கின் நல் மலதழுத்தல் தூய விண் ஏறலாகும் சாம்ராஜ்யம் கிடைக்கும் விளக்குட்டார் வேறு மெய்நெறி ஞானமாகும் உனக்கு நல்ல அறிவு நல்ல புத்தி கிடைக்கும் கோயிலுக்கு நீ பாட்டு சொன்னீன்னா சிவன் கொடுக்கிற அருளுக்கு அளவே கிடையாது அப்படின்னு பாடி வைப்பார் நவுக்கர் விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதிப்பியாகும் துளக்கில் நன் மர தொடுத்தல் தூயவின் ஏறலாகும் விளக்குட்டார் வேறு சொல்லின் மெய்லரி ஞானமாகும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் என்பது பாட்டு என்னை நன்வரிப்படுத்தின அருணந்தி தம்புரான் காசி மடத்தில் அருணந்தி தம்புரானா இருந்தவர் மடாதிபதி மடாதிபதிகள்ல தேவாரத்தை அப்படி பிரியமா கேட்டவங்களை நான் மிக குறைவாகவே பார்க்கறேன் அது குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ இல்லையா ஆமா தரூர மடத்திலே இருபத்தி நாலாவது பண்டா இருந்தவர் தான் தேவார பாடசாலைய வச்சார் இருபத்தஞ்சாவது வந்த கைல அந்த தேவார பாடசாலையை நன்றாக காப்பாத்தி விட்டார் இப்ப இருக்கிற பண்டார ச நதி பட்டத்துக்கு வந்து முப்பது வருஷம் ஆச்சு எப்படியோ பாடசாலையை காப்பாத்திதான் வந்தார் நடுமத்திலே யாரோ வரை என்ன சொன்னாரோ நம்ம தேவார பாடசாலையை எடுத்துட்டார் அந்த வாத்தியார் மலர்ஷியா போயிட்டார் என்ன நெறிப்படுத்தின அந்த அருந்து தம்புறான் காசி மடத்துல பன்னெண்டு லட்சம் ரூபாய பதிமூணு லட்சம் ரூபாயை அவரை ட்ரஸ்ட் பண்ணிருக்காரு திருமுறை வளர்ச்சிக்காக நிறைய ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்க அன்னதானத்துக்கு கல்விக்கு இதுக்கெல்லாம் அவரை ட்ரஸ்ட் பண்ணிருக்கார் பின்னால வந்து இப்ப இருக்கிற அந்த காசு மடாதிபதி சரியா கவனிக்கலுதான் என்னுடைய அபிப்பிராயம் ஆமாம் காரணம் சைவத்தில் போதுமான பயிற்சியின்மை தான் என்று நான் நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் ஐம்பது வருஷத்துக்கு முந்தி சைவ சித்தாந்த சமாஜத்தில் தேவாரம் போட்டாங்க அதுக்கப்புறமா தேவாரத்தை நிறைய பதிப்பிச்சவர் அருணந்தி அவர்தான் என்ன நண்பரை படுத்தி தேவாரம் படிக்க சொன்னவர் அவர் சொன்னார் அவர் ஆங்கிலம் படித்தவர் ஆங்கிலத்தை தான் கையெழுத்து போடுவர் அருணந்து தம்பினான் அப்படின்னு நீ காசுக்கு மாத்திரம் தேவாரம் பாடாத கோயிலில் போய் தனந்தோடு ரெக்கார்ட் பண்ணும் அப்படிம்பரு அந்த ஆங்கிலம் கூடவே வருது பாருங்க கோயிலில் போய் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னாரு ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னால்தான் ரெக்கார்டு நிறைய வந்துது அது மாத்திரம் இல்லை அவர் என்றைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து தனந்தோறும் கோயிலுக்கு போய் ஐம்பது ஐம்பது பாட்டாக சாமிக்கு நான் சொல்ல தவறுவதே இல்லை நேற்று கூட சொன்னேன் இன்னைக்கு பத்து பாட்டு சொல்லியிருக்கேன் ஏன்னா கந்தகோடத்துக்கு போகணும் இங்கேயும் போகணும் அதனால் சாகரட்சம் முடிஞ்சா போய் சொல்லுமே இல்லைன்னா இன்னைக்கு அந்த பத்து பாட்டோம் பத்து பாட்டோட தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆறு மாசமா நான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் மருந்தும் நானுமாக காலத்தை தடியேன் அப்படி இருக்கும்போதும் கூட தினந்தோறும் கோயிலுக்கு போய் நாலு பதியும் அஞ்சு பதியும் அதாவது நாற்பது பாட்டு ஐம்பது பாட்டு நான் சொல்ல தவறுவதே இல்லை நேத்து கூட சொன்ன நேற்று கூட எழுபது பாட்டு சொல்லிட்டு வந்து ஆமா அப்படி இந்த நீல நக்கர் தினந்தோறும் கோயிலுக்கு விளக்கு போடுவார் அடியார் நம்பிலேருந்து அடிக்கள் ஒரு நாள் அவர் கையில காசோ இல்லையோ ஏதோ என்ன வாங்குவதற்கு கையில் காத்து கோயில பக்கத்து ஒரு வீட்டில் அவர் திருநாவுக்கரசருக்கு முன்னே இருந்தவர் யாரு இந்த நம்பினந்தேடிகள் ஏன்னா திருநாவுக்கரசர் அவரை பத்தி புகழ்ந்து பாடிட்டு போயிருக்கார் அதுக்கு முந்தைய இருந்தவர் அது பாட்டு தான் எனக்கு அந்த ஆராய்ச்சிக்கு சமணர்கள் தானே நம்ம மதத்துக்கு பெரும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் சமணர்கள் தானே இந்த சமயம் அழிய இருந்தது அதை விட்ட பெருமை திஞ்ஞான சம்பந்தருக்குத்தானே உரியது இரண்டாவது திருநாவுக்கர்த்தர் மூணாவது சுந்தர் அப்புறம் தான் மாணிக்கவாசியவர் ஒரு பாக்கி பேரெல்லாம் பெரும்பங்கு எடுத்துக்கொண்டவர் சம்பந்த சம்பந்த அவரு திருஞ்சரை பண்ண முடிஞ்சது எந்த வகையிலையும் திருஞான சம்பந்த பண்ண முடியல அவங்களால ஆமா அதுலதான் அவர் அதுலதான் அவர் மயங்க நான்கள் தமிழும் இப்படி இருக்கு இசையும் இப்படி இருக்கு அருளும் அப்படி இருக்கு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிதான் இந்த நாட்டை விட்டே அவர்களை விரட்டின பெரிய புண்ணியம் விஞ்ஞான சமுதருக்குத்தான் உரியது இன்னே சைவ உலக அதனை நினைச்சு எண்ணி பார்க்கிறார்களா அப்படின்னு சொன்ன இல்லை என்று சொல்லத்தான் நான் காத்திருக்கிறேன் அப்போ கோயிலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டில் போய் கொஞ்சம் எண்ணெய் இருந்தா கூட கோயிலுக்கு விளக்கு போகணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு யாரு நவிநந்தி அடிதமேடு ஆர்காட்டுக்கு அண்ணாட என்னமோ ஒரு ஊருக்கு போன பாடப்போன் என்ன என்ன ஊர் அது காதல விடுத திருவலாம் இல்லை அது என்னமோ ஒரு ஊர் இந்த அரிசியெல்லாம் வருது பாருங்க அரிசியெல்லாம் நிறைய வருது பாருங்க அது என்னமோ ஒரு ஊர் அந்த ஊர்ல சமணர் தெருவுன்னே ஒரு தெருவு இருக்கு இப்போ அந்த ஊர்ல ஒரு ஜோசியர் அவர் கொஞ்சம் நிலம் வாங்கி அதை போனார் ஒரு லிங்கம் கிடைச்சது அது கோயிலா கட்டி பூமிநாதன் அதுக்கு பேரு வச்சு கோயில் அந்த அந்த நேரத்திலேயே கோயில் வெட்டி கும்பாபிஷம் பண்ணார் இந்த பாட கூப்பிட்டுருந்தாரு நான் போயிருந்தேன் அந்த தெருக்கு பேரு சமணர் தெருவுன்னு பேர் இப்போ இந்த ஜெயினர்னு இருக்காங்களா அவங்க சமணர்கள் தான் அவட்டில் போய் என்ன கேட்டார் உங்க சாமி தான் எதையும் ஆக்க வல்லவராச்சே தண்ணிய மொண்டை விளக்கேத்து அப்படின்னு சொன்ன அப்படியா எங்க கடவுள் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணாரு மொண்டு ஊத்தி தெருப்பூச்சி கழிச்சு வச்சாரு அது ஏறிஞ்சது அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றார் திருநாவுக்கரசர் பொய் சொல்ல வேண்டிய தேவை இல்லை இல்லை ஆராய்ந்து அடித்தொண்டர் அனைப் நான் <tell> <tell> பட்டம் பங்குனி உத்திரம் பார்ப்படுத்தம் அடித்தொண்டன் நம்பி நந்தி நிரா திருவினக்கு இட்டமை நீள் நாடு அறியும் அன்றே நம்பி நந்தி நீலால் திருவிளக்கு இட்டமை நீங்க அப்படின்னு சின்னாபுரத்தார் பாடிருக்காருன்னா அதுக்கு முந்தி இருந்தவர் நம்பி நந்தி நமக்கு கிடைக்குது இல்லையா ஆமா வள்ள பெருமான் வரலாறு கூட அப்படி ஒன்று இருக்கு நினைக்கிறேன் இந்த சங்கரன் என்ன ஊரு உங்க ஊரு கருங்குடியில் ஒரு விளக்கு தங்கி இருந்த ரூம்ல தண்ணியை ஊத்தி விளக்கரிச்சார் ஒரு வரலாறு இருக்கு நால்வர் வழியில் வந்தவர் தான் வள்ளற் பெருமான் ஒரு காலத்தில் படிச்சுட்டு இருந்தேன் அப்புறமா விட்டுட்ட ஒரு பத்து பதினஞ்சு கூட பாட்டு இருக்க வந்த பாட்டுக்கு மேல பாடி வச்சிருக்க முடியுமா முடியாது கட்டிருக்காங்க சபையை போலவே இருக்கும் கட்டிருக்காங்க வடலூர் பக்கத்துல இந்த அம்மாவில ஆறாயிரம் ஆறாயிரம் பாட்டு பாட முடியுமா நடக்காது எவனாலையும் முடியாது ஆமா என்ன அழகான பாடல் அழகான ஆமா இன்னும் தயவு வரவில்லையா உனக்கன் மீது என்ன வர்மம் சொல்லையா ஐயா இன்னும் தயவு வரவில்லையா உனக்கன் மீது என்ன வர்மம் சொல்லையா ஓர் மகனை தந்தையீண்டால் பிடித்த ஒரு தந்தை அணைப்பன் இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பிடித்திருமீனி அம்பலத்தாடும் புரிதன் நீ ஆதலால் என்னை அடித்தது ஓதும் அனைத்து வேண்டும் அம்மையப்பா அப்பா இனி ஆற்றே பாட போன ஒருத்தர் கூப்பிட்டு போன நான் போன போது ஒரு ஐம்பது பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நீ வந்துருந்த நீங்க நான் உட்காந்து பாண்டேன் ஜனங்கள் நிறைய வந்திருந்த மயக்கரை கேட்கவும் நிறைய ஜனங்கள் வந்து கூட அப்புறமா எனக்கு அவங்க எத்தனை தூரம் கூப்பிட்டோம் என்னால் போக முடியல ஏதோ பல காரணங்கள் என்னெல்லாம் போகவும் இல்லை வாய்ப்பு இருந்ததுன்னா நான் அப்படி வடலூருக்கு போய் அந்த சபையை ஒரு சுற்றி சுற்றி விட்டு கார்லேயே உட்காந்து சுற்றி விட்டு வந்துடுவேன் போன வருஷமும் மூணாவது வருஷமும் ஒரு பத்து ரெக்கார்டு பாடிட்டு வடலூருக்கே எடுத்துகிட்டு போய் அதை எடுத்துக்கிட்டு வந்தோம் நம்ம பார்க்கான நான் தான் கார் எடுத்துகிட்டு போய் அழைச்சிட்டு போனோம் அப்படி நீரால் விளக்கிட்டமை நீழ்நாடு அறியும் தந்தை என்று திருநாவுக்கரசர் பாடியிருக்கார் அவருக்கு முந்தி அவர் இருந்திருக்கிறார் அப்படி இந்த திருத்தொண்ட தொகையில இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை என்று ஒரு அற்புதமான தெய்வீக பாடல்களை பாடியிருக்க தினந்தோறும் நாம சொன்னம்னா ஐயா நாம அப்படி செய்யலும் அவங்களோட கும்பட்ட புண்ணியமாவது வரும் இல்லையா அடுத்தது பம்பரா மனம் நாரமலரும் மதுமலர கொன்றைய கொன்றையான் அடியலார்ப்பேனா எம்பிதான் சம்பந்தம் அப்படின்னு ஒரு அடமொழி கொடுக்கிறார் இப்படி ஒரு அடமொழி கொடுக்கவே முடியாது திருநாவுக்கரசரை சொல்லும் போது திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரையந்தம் அடியாருக்கும் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டார் இவரை சொல்லும் போது பம்பரா வரிவண்டு மனம் நாரமலரும் மது மலரக் கொன்றையான் கொன்றையான் அடியலார்பேனா எம்பிதான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் சம்பந்தம் சம்பந்தனுக்கு அடியுட சொல்லல சம்பந்தனுடைய அடியார்க்கும் அடியன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சம்பந்தருடைய தேவாரத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா வேற எதையும் நீங்க பொருளாக எண்ணவே மாட்டீங்க ஆம் சித்தறிவுடைய எனக்கே திருநாவுக்க திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசல் இதெல்லாம் படிச்சு பார்த்த எனக்கு இருக்கிற அறிவு சித்தறிவு திருஞான சம்பந்தர் தான் பெரியவர் அப்படின்னு எண்ணித்தான் அந்த மடம் இருக்க திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடம் மதுரையில இருக்கு அப்படி ஒரு ஈடுபாடு எனக்கு நீங்களும் தேவாரதாசம் படிச்சு பாத்தீங்கன்னா சமயத்துக்கு அவர் அவர் பட்ட பாடு மிகவும் பெரிய சமய தூண்டு அவர்னாலதான் இந்த சமயம் இந்த நாட்டுல நிலைச்சது ஆமா ஆனதுனால அடுத்தது நான் சம்பந்தரை சொல்லணும் எவ்வளவு சொல்ல முடியும் வாய் பத்தாது நாக்கு பத்தாது இல்லையோ இருந்தாலும் ரெண்டும் ஒன்று எண்ணிப்பார் எனக்கு பிடித்தது கோளறு திருப்பதிகம் என்று ஒன்று அற்புதமான திருப்பதி எந்தவிதமான நாளும் கோலும் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு திட்டமிட்டு சொன்ன ஒரு பதிகம் அது திருமறைக்காட்டில் இருந்தார்கள் திருஞான் சமுதரம் திருநாவுக்கரசரும் மதுரையிலே கூண்பாண்டியன் சமண மதத்தை தழுவி விட்டான் அரசி மங்கையற்கரசி சோழனுடைய பெண்ணு அவள் சைவ சமயத்திலேயே இருந்தாள் கணவன் சமண மதத்தில் இருக்கிறான் அரசி சைவ சமயத்தில் இருக்கிற பிரியான சம்பந்தர் அந்த அம்மாவை சொல்லும் போது சந்தன நீரும் தன் மார்பில் முயங்க கணவனுக்கு எதுக்க கணவன் விபூதி பூசாத கட்சி மனைவி பூசுகிற கட்சி கணவனுக்கு எதுக்க விபூதியை நெத்தியில பூசறதுக்கு அவளுக்கு இஷ்டம் அதனால சந்தனத்தோட குழைச்சி மார்புல பூசினாலாம் அந்த அம்மா விபூதிய தேவாரத்த சந்தன குழம்பும் நீரும் தன் மார்பில் போய் அங்க முத்தறிவுடையவர் அவங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது இல்லையா குலச்சிரையாரும் அந்த அம்மாவும் சொல்லிவிட்டாங்க திருஞான சம்பந்த கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து கூப்பிட்டாங்க திருமறைக்காட்ட இருந்தாங்க கேள்விப்பட்டார் இந்த மாதிரி அரசையும் குலச்சிரையாரும் உங்களை அடத்திட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லு திருநாவுக்கரசர் தமிழர்கள் மிக பொல்லாதவர்கள் என்னையே கல்லில் கட்டி கடல தூக்கி போட்டான் பாய்ச்சனை கொடுத்தான் இந்த மாதிரிலாம் பண்ணார்கள் உங்களை ஏதாவது பண்ணிட போறான் போகண்டாம் அதோட இன்னைக்கு நாலு தெரியாது கோளுஞ்சரியா இல்லன்னு வயதான காலத்தில் சொல்லிருக்கிறார் என்னை வந்து திருத்தணிக்கு ஒருத்தன் பாடக் கூப்பிட்டோம் ரெண்டு நாளைக்கு முந்தி நான் வர்றேன்னு என் சொல்ல வரல தேறுக்கிற திருத்தணி ஏன் என்னுடைய உடல்நிலை இப்போ அப்படி இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அவன் கல்யாணமே வேண்டாம்னு இருந்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்க வச்சவன் நான் என் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து தான் தீரணும்னு கேட்குறான் நான் என்ன பண்ணுவேன் வர்றேன்னு சொல்றதா வரலன்னு சொல்றதா யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன் சாமி நீங்கள் வர்றீங்க என் கல்யாணத்துக்கு நீங்கள் வர்றீங்க ஆமாம் வந்து தான் தீரணும் அப்படின்னு சொல்ல ஏன் வயசான காலம் ஒன்றும் ரெண்டாவது உடல் நிலை சரியில்லை எப்படியோ வர்றண்டான்னு ஒத்துக்கிட்டேன் எப்படியோ போயிடலாம் அப்படின்னு எண்ணி அதனால திருஞான திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போறதுல திருநாவுக்கரசருக்கு ஓப்பு இருந்து போக அப்படி தடுக்கிறார் திருநாவுக்கரசர் வயசுல மூத்தவர் அவர் சொல்றார் இவர் உடனே என்ன சொன்னார் சிவனடியாரர்களுக்கு நாளும் கோலும் ஏது அது ஒன்றும் பண்ணார் நான் மதுரைக்கு போய்த்தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த மேயர் தோழி பொங்கல் அற்புதமான திருப்பதி ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக எத்தனை நல்ல சொல்றது பத்து பாட்டு ஒரு பாட்டுலயும் நாலு தடவை வருது பத்து பாட்லயும் நாற்பது தடவை நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்ல நல்லன்னு வருது அடியார்களுக்கு நாளும் கோழும் ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொல்றாரு கடைசி இல்லையா இந்த அற்புதமான திருப்பதியும் எனக்கு மிகப் பிடிக்கும் ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது நான் அந்த பதியத்தை சொல்லுவேன் அதனாலதான் ஆறு மாசமா மருந்தோடு உறபாடி கொண்டிருக்கிற நான் போக நான் பாடியிருக்கிறேன் காரணம் பதிகங்கள் தான் இந்த தெய்வீக பாடல் தான் என்னை வாழை வைத்த வாழ வைத்ததுதான் வாழைப்போ இப்பவும் வாழை வச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த அற்புதமான திருப்பதிக்கு வித்தை உங்களுக்கு எதுக்கு நான் இப்போ ஓதி காட்டு தோழி என் கொடு கும்படாமை இவை மார்பில் அங்க எரிதேறி ஏழையுடனே ஒன்பது மற்ற மாலை புது சூடி வந்து என் உடமையே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடே பதினெட்டு ஒன்று வரும் உடல் அறிஞ்ச நாட்கள் அவிதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்கே முதல் பாட்டுல ஏழு நாட்களையும் சொன்னார் ஏழு நாட்கள்னால வருகிற துன்பம் அடியார்களுக்கு வராது இப்படின்னு சொல்றான் இல்லையா நீ வெள்ளிக்கிழமை நீ செவ்வாய்கிழமை இது ஆகாது அப்படின்னு சொல்றானா இல்லையா நாட்கள் எல்லா நாட்களுமே அடியாரளுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொன்னவர் அடுத்த பாட்டில் இருபத்தேழு நட்சத்திரத்தில் இப்பவும் பாருங்க பரணி கிரத்தே ஆகாது அப்படின்னு சொல்லுமா நட்சத்திரத்தின் சொல்லுவான் திதியையும் சொல்லுவான் அது வருாரோடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே கொண்டை தீங்கள் முடிமேனி என்னுடைய புகுந்த அதனால் திருமகள் கரையதூர்தி ஜயமாது பூமி தெய்வமான பல உங்கும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே துன்பம் செல்வத்தினால துன்பம் புகழ்ச்சியினால துன்பம் அடியார்களுக்கு வராது செல்வத்தினால துன்பம் வராது செல்வம் ஓரளவுக்கு மேல இருந்தா பெரிய தும்பம் இல்லையா ஆமா செல்வமும் ஒரு அளவுக்கு மேல இருந்தா துன்பம் கல்வியும் ஓரளவுக்கு மேல இருந்தால் தும்பம் புகழ்ச்சியும் ஓரளவுக்கு மேல இருந்தால் துன்பம் இல்லையா திருமகள் கலையதூர்த்தி சயமாது பூமி திசை தெய்வமான பூமியினாலையும் துன்பம் உண்டு அடிச்சுக்கிட்டு நிக்கிறான் பாருங்க எனக்கா உனக்கா காஷ்மீர் எத்தனை உயிர் போகுது இல்லையா எத்தனை உயிர் போகுது பூகம்பம் வந்த போகுது காரகட்டு வந்தது லட்சக்கணக்கில் போச்சு இல்லையா தீர்ப்பு சொல்றதுக்கு அவன் காத்திருக்க திருமகள் கரையதூர்த்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலம் இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த திசைக்கு ஆகாது அந்த திசைக்கு ஆகாதுன்னு இந்த இன்னைக்கு போ போறட்டு போகிறீங்களா அது க வடக்கு வடக்கு போகக்கூடாதுங்க அது என்னவென்னு சொல்லுவாங்களே திசை சொல்லுவாங்க ஆ இன்னைக்கு போக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான் தங்கிருவோங்க இந்த நாள் போயிடுதா இல்லையா அந்த தெய்வங்கள்லாம் அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு மதுனுதொன் மங்கையோடு வட ஆலிருந்து மறையோடு நதியோடு கொந்தை மாலை குடிமையணிந்து என் உலமையை புகுந்த அதனால் கொதியோடு காலன் அங்கே நமனோடு தூதர் கொடு நோய்களால் பரவும் அதி குணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே எம தூதர்கள் பண்ண மாட்டான் கொடிய நோய்களும் ஒன்ன ஒன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சுலாம் லெப்பர் மேன் தான் ஆமா லெப்பருக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுல ஒன்னும் சரிப்படல எங்கேயோ இருந்து ஒருத்தம் ஒரு பெரியவர் என்ன தம்பி நீ நல்லா பாடுற அவன் உடம்புல ஒரு நோய் இருக்கு தெரியுமா உனக்கு கொஞ்சோட யோகாசனம் போட்டு என்ன அதெல்லாம் சரியாக போய்டும்னு சொன்ன அண்ணிலேருந்து யோகாசனம் போட்டேன் இந்த லெப்பர்லேருந்து நான் தப்பிச்சேன் ஏன் என்னை தப்பிக்க வச்சான் கடவுள் திருநாவுக்கரசூழ நோயிலருந்து தப்பிக்க வச்சான் அவ்வளோ தேவாரம் நமக்கு கிடைக்கணும் இன்னைக்கு மொழி தெரியாத இடத்துலேருந்து மது கொண்டு எனக்கு லெட்டர் வருது நான் உங்கள் பாட்டெல்லாம் கேட்குறேன் திருச்சூர்லேருந்து ஒரு ம ஒரு மலையாளி எழுதுகிறேன் இசைக்கு வந்து மொழி தடையில்லையே நான் உங்கள் பாட்டை கேட்குறேன் நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு உங்களுடைய ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன் வாணி ரெக்கார்டு பூரா என்கிட்ட இருக்கு உங்களை என்னைக்கு பார்க்குறேன் உங்களை என்றைக்கி தான் பார்ப்பனோ அன்னைக்கு தான் நான் கடவுளை பார்த்தது மாதிரி அப்படின்னு ஃபோனில் சொல்கிறேன் அதுக்கு தான் என்ன தங்க வச்சான் எல்லா பேரில் நான் அடிபட்டிருந்தேன்னா நான் தொலைஞ்சிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பதுலாம் நான் யோகாசனம் போட்டேன் கட்டுப்பாடோடு அந்த யோகாசனம் போட்டேன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு யோகாசனம் போடுறேன் ஒரு நாளும் தவறு இல்லை யோகாசனம் போட தவறுது யோகாசனம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா பிளட்டு சர்க்குலேஷன் அவ்வளவுதான் பிராணாயாமம் என்னன்னு கேட்டா பிளட்டு சர்க்குலேஷன் இந்த பிரட வந்து பிராணாயம் ஏன் என்ன வச்சான் ஏன் என்ன காப்பாற்றி விட்டான் கேட்டாடி தேவாரம் பாடி ஆமாண்டா நேத்து கூட போன்ல சொன்னான் ஏன் நீங்க போன்ல கூட பாடி காட்டுறீங்களே பாடி காட்டும்போது உங்களுக்கு எண்பத்தி நாலு வயசுன்னு சொல்ல முடியலையே அப்படின்னா திறந்தோறும் பாடி பாடி பழக்கமாப்பா கடவுள் பாட வைக்கிறேன் அதுதான் சரி நான் பாட வைக்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க அதுதான் ரைத்தன் ஒரு மலையாளி அதனால பாட்டு விற்றால் யாரும் ஒருவர் பாட இன்னைக்கு கூட இன்னும் இன்னைக்கு நான் யோகாசனம் போடும்போது மூனே முக்கால் மணி மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன் நித்திய கருமாற்றங்களும் முடித்தேன் குளித்தேன் மூனே முக்காலுக்கு யோகாசனம் போட்டேன் ஜபம் பண்ணேன் சிவபூசை பண்ணேன் சாப்பிட்டேன் பஸ்ஸில் ஏறி வந்தேன் கம்பு ஊனிட்டாவது நடக்க முடியுதே அப்படின்னு நினைச்சேன் இல்லையா அதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த திருப்பதி திருமகள் கரையரூ கொதியூர் காரன் நமனோடு தூத்தற கொடு நோய்களான பலவும் இல்லையா வந்து தொழுநோய் அப்படின்னு பேரு அதை வாரியார் சொல்லுவார் தொழுநோய்னா என்ன அர்த்தம்னா எல்லா நோயும் இந்த நோயை பார்த்து கும்பிடுதான் அவ்வளவு மட்டமான நோய் இது கொதி ஒரு காலம் அங்கி நமனோடு தூதர் கூடு நோய்களான பலமும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்கஞ்சனி கண்டம் எந்தோடும் முழு மடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மின்னலும் யமனும் என்ன செய்யும் சிவனுக்கு நான் அடிமை செய்கிறவன் சிவன் என் உள்ளத்திலே இருக்கிறான் அதனால இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பண்ணது சிவன் என் உள்ளத்துல இருக்கிறான் அவனை உள்ளத்துல கொண்டு வந்துடு கபாலி கோயில் கபாலி அப்பா அப்படின்னு நீ என்ன நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அங்கே வருவான் அவன் ஒற்றியூரப்பா தியராஜா நினை உன் உள்ளத்துக்கு அவன் வருவான் நான் நினைக்கிறேன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் அவனை நினைத்து பஞ்சாட்சன் சொல்லுகிறேன் அவனை நினைந்து விபூதி இட்டுக் கொள்ளுகிறேன் ஓரளவுக்கு உடம்பு என்ன தொந்தரவு பண்ணினாலும் ஏதோ கொஞ்சம் பாடிக்கிட்டு இருக்கும் இல்லையா ாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உளமையை புகுந்த அதனால் கோடரி உழுவையோடு கொலையானை கேடல் குருநாகமோடு கரடி புலி சிங்க யானை இதெல்லாம் கூட ஒன்னும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்றாரு சுவாமி பாரதியார யானை தானே கொன்று விட்டது இல்லையா என் வீட்டுக்கு பின்னால் ஒரு இரநூறு அடி மண்ணு இருக்கு ஒரு நாள் போனேன் ஒரு பாம்பு புஸ்டுன்னு படம் எடுத்து ஏண்டா என்னப்பா என்ன ஏண்டா என்ன ஏண்டா படம் எடுக்கிற அப்படின்னு தான் கேட்டேன் நான் கல் எடுத்து அடிக்கலை கம்பு எடுத்து அடிக்கலை ஏண்டா இங்கே வந்து என்ன ஏண்டா தொந்தரவு பண்ணுறேன்னு சொன்ன பாருங்க படத்தை விட்டுட்டு விற்றுனு பெசாமல் போயிட்டான் போறது எனக்கு தெரியுது ஆமா நான் தான் பயந்துட்டு கொல்லி போறது இல்லையே தவிர கேண்டா இங்க வந்து நான் கேட்ட உடனே மிருகத்தினால வருகிற துன்பம் எனக்கு வரக்கூடாது ஒரு பாக இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் முதல்ல அடையாளத்தை சொல்லிட்டு போறார் இவனை நினைத்து விடுற போலீசில் அடையாளம் கேட்டுக்கிட்டு இப்பவே அந்த கம்ப்யூட்டர் மூலமா படமே எடுத்து அடையாளம் சொல்லிக்கிட்டே போறார் பத்து பாட்டிலையும் இன்னும் அடையாளத்தோடு இருப்பான் அவனை நினைத்து விடு இல்லையா மனத்தகத்தான் தலைமையிலான வாக்கினுள்ளான் வாயார தன்னடிய பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமய வரும் சிரத்தின் மேலான் ஏழத்து அப்பாலான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் நினைத்தால் அங்கே வருவான் தில்லையம்பல கூத்தன் வருவான் ஆமா நான் தினந்தோறும் வைத்தியசுங்களுக்கு போவேன் தினந்தோறும் திருக்கடையே போவேன் தினந்தோறும் சேம்பரத்துக்கு போவேன் ஒரு நாளும் தவறுறது ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவர்கிழை முறை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிழ மதிமப்பும் முடிமேறணில் என் உலமே புகுந்தனால் எப்படும் குடிரும் பாதம் இப்ப பாருங்க நெடுக்க என்னமோ ஒரு காய்ச்சல் காய்ச்சல் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இருக்கிறா இப்ப கூட வேண்டிய ஒருத்தன் ஜூரத்தினால எப்படுகு குடிரும் பாதம் மிகையான பெச்சும் விளையான வந்து நிலையா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர் ஏழ்வட விசை தன்று விடை மேலிருந்து மடபாடுமுடனாய் வான் மதிவண்ணி கொன்றே மலர் சுடி வந்து என்ன ஏழு கிணறு துணி அங்கே அலை ஆழ்கடல் நல்ல நல்ல நல்ல அடியார்க்கு மிக பல பலமாகும் நுமாலும் மறையோடு தேவர் ஒரு காலமான பலமும் அலை கடல் மேறு நல்ல நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்பவே சொன்னார் அலை தீமை வரும் மேறு தீபம் தீபம் நாங்கள் வந்து கேதாரத்துக்கு போனோம் அறுவது அறுபது வயசுக்கு நாற்பது வயசுல கேதாரத்துக்கு கூப்பிட்டார் தருமபுரம் பண்டாரையும் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அறுபத்தஞ்சி வயசுக்கும் என்னமோ இந்த என்ன இழுத்துக்கிட்டு போனார் கேதாரத்துக்கு என்ன வயசுலையா நித்தியானந்தான் ஆ எழுபது வயசா ஆமாம் கேதாரத்துக்கு போனேன் குதிரை மேற்கு போக முடியுமா ஒரே ஐஸ் கட்டி ஒரு சொம்பு வெந்நீர் பத்து ரூபா அதை வாங்கணும்னா பச்சை தஞ்சாப்படும் என்னை விட்டு போனவர் இந்த நிதியாந்தம் என்னமா அவரு கிட்ட போது நான் மாட்டேன்னு சொல்லிட்டு இவருக்கு போட்ட ஊது போனேன் இல்லையா கடவுள் எப்படியோ சார்ட ஆறு மணி போனோம் நாங்க கேதாரத்துக்கு எல்லாரும் சொன்னாங்க நடந்து வந்த அலுப்பு படுத்துருவோம் காலையில் போவோம் இந்த குளூர்ல நாளைக்கு உயிர் இருக்குன்னு என்ன சொல்ல முடியும் தெருவெல்லாம் ஒரே ஐஸ் கட்டி நாளைக்கு இருக்கிறது என்ன நிச்சயம் வாழ்வாவது மாயம்னு அந்த ஊருக்கு தான் பண்ணார் சுந்தரர் போறப்படியா இப்பவே கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து வந்துதான் படுக்கணும்னுட்டாங்க இல்லைங்களா உடனே கோயில் போகணும் கேதாரத்துக்கு போய் உடனே நாளைக்கு இந்த குழு இருக்கு சொல்ல முடியுமா ஆமா பல பல வேடமாகும் பரநாரி பசுபேரும் அங்கள் பரமன் தலமகளோடு இருக்க முடியுமே நின்று என்னுடைய புகுந்தும் அரையோடு ஒரு காலமான பலம் அரைகளே மதுரையில சமணர்கள் கூட்டம் நிறைஞ்சு போச்சு பெரியாதான் சரிப்படும் அம்மாவும் மந்திரியும் புறப்படுறாரு புறப்படும் போதே சொல்றாரு திருநீரு அந்த சமணர்களை அழிக்கும்டா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் திருநீரு அந்த சமணர்களை அழிக்கும்னு சொன்னார் அதே மாதிரி மந்திரமாக பாடினா சமணனுக்கு பாண்டியனுக்கு ஜொரணி போச்சு அப்புறம் ரெண்டு மூணு வாதத்துல அவன்களை எல்லாம் விரட்டி விட்டு சைவத்தை நிலைப்படுத்தினார் இல்லையா சைவத்தை நிலைபருத்து நிலைப்படுத்துவதற்கு முக்கியமான இடம் அவருக்கு மதுரை தான் கிடைச்சது இல்லையா ஆம் அதற்கு காரணம் இந்த மங்கையர்கரசியாரும் குலச்செறையாகும் அதை இங்கேயே சொல்றாரு புத்தரோடு அமனிவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநூறு சம்மைத்திடமேன்னு வேதாரணத்திலேயே சொல்லிவிட்டார் அவர் தீர்க்க தரிசிகள் பின்னால வர்றது அவருக்கு முன்னாரியே தெரியும் ஆம் என்ன தேவாரத்துக்கு திருப்பி விட்டாரு இந்த அருணந்தி தம்பினான்னு ஒருத்தர் அவர் சொன்னார் உன்னால தேவாரத்துக்கு நன்மை தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் எனக்கு அப்ப அது புரியல ஏன் வயசு காரணம் அவருடைய அறிவுக்கும் என்னுடைய அறிவுக்கும் ஏழி வச்சாமட்டார் உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு சொன்னார் என்ன நன்மை இப்ப பாருங்க மொழி தெரியாதவங்க தேவாரத்தை கேட்கிறானே இல்லையா ஆமா தேவாரத்தினால ஏன் பேர் வெடி அவரு புகழ்வார் அவர் புகழ் தகைய வல்ல அடியின்னர் இப்போ மொழி தெரியாதவங்க முதற்கொண்டு தருமபுர சாமனு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் நல்லா அந்த டிவோஷன் சங்க சொல்ல தெரியுது அதனால தான் தேவாரத்தினால உனக்கு நன்மை உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு எப்பவோ சொன்னார் அந்த அருணந்தை தம்புறான் ஆமாம் தங்கம் மாதிரி இருக்கிறா உன்னுடைய சாரீரம் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அருணந்தை தம்புறான் இன்னைக்கு இருக்கிறோன்னு சொல்கிறான் அன்னைக்கே சொல்லிட்டாரு அவர் தீர்க்க தரிசிகளுக்கு அது தெரியும் அழிவிக்கும் திருமறை காட்டிலிருந்தே சொல்லிவிட்டார் அவர் அதுக்கு அடுத்தது கடைசி பால் குழாலை விளை சின்ன துண்ணி வளசம் மனங்கும் நிகழ நான் பரமாபுரத்து மறைஞ்சான முனிவன் தானூர் கோடும் நாடும் அடியாரை வந்து அரியாத வண்ணம் உரை செய் ஆன சொன்மாலோதும் அடியார்கள் வானிலரசாழ்வராணி நாம ஆன சொன்மாலையோ நமதே அற சத்தியமிட்டு சொல்கிறேன் இந்த பத்து பாட்டும் படிக்கிறவர்கள் வானுலகத்தை ஆடுவார்கள் திருஞான சமுதர் அப்படி ஒரு பெரிய எனக்கு இந்த திருப்பதியும் மிகவும் எண்ணத்தில் உடையது தினந்தோறும் மூணு தடவைக்கு திரையா குறையாமல் சொல்லுவேன் அதனால தான் முடிஞ்சபோது இப்படியே நடந்து போகிறேன் தூங்குறேன் சாப்பிட்றேன் மருந்தும் சாப்பிட்றேன் சோறுந்திங்குறேன் சோறு ஜீரணம் ஆகுது தூங்குறேன் எவனோ ஒருத்தன் மருந்து கொடுத்துக்கினே இருக்கிறான் வேண்டான்னு சொன்னால் கூட கேட்கறது இந்த பாலுன்னு ஒருத்தன் அவன் இது மெடிக்கல் வச்சுருக்கிறான் டாக்டர் கழிச்சுட்டு போகிறான் வகுத்தில் பிறந்துருக்குற குழந்தைகள் கூட அப்படி செய்யாது டாக்டர் மருந்து கொடுத்துறான் எவ்வளவு செய்யறது எதுக்கு சாமிநாதனுக்கா கிடையாது தேவத்துக்கு ஆமா அந்த பதி ஏறப்படி அடுத்தபடியாக நீ தெரியா பொருளிலார்க்கு உலகம் இல்லை அருளிலாருக்கு உலகம் இல்லை பொருள் வேண்டும் ஆமா நான் தேவாரம் படிக்க வந்ததுக்கு அப்புறமா தேவாரம் படிப்பதற்கு பல இடையூறுகள் வந்தது அதுல மீண்டு கொண்டு வந்தேன் தேவாரம் படிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு பெரிய எப்படி இந்த ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னோன்னா ஒரு திருப்பம் வந்து காட்டுக்கு காட்டுக்கு போனோம் பேசினா பதினாலு வருஷம் எழுதிட்டு வந்தானா பார்த்தா அங்கே அவன் மனைவி அமர்ந்து போவான் இப்படி ஒரு திருப்பம் வருது இல்லை அந்த மாதிரி தேவாரம் படிக்க ஆரம்பிச்சோடனே எனக்கு ஒரு பெரிய திருப்பம் அதுக்கப்புறமா படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு திருப்பம் வந்து அந்த திருப்பத்துல தேவாரம் பூரா படித்தேன் இந்த திரு இந்த திருப்பத்துல அண்ணாமலையில சுற்றி போய் சங்கீதம் படித்தேன் அதுக்கப்புறமா மறுபடியும் தருமபுரம வேலை பார்த்தேன் அவங்கள விட்டு நான் விலகினேன் வெளியில வந்து நீ கேட்க பூரா பாடி இன்னைக்கு ஜனங்களுக்கு தேவாரமெல்லாம் வெளியில் கிடச்சி போச்சு யார் செய்தது அப்போ பொருள் எனக்கு தேவை எத்தனை நாளைக்கு எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போகணும் நான் கேட்க முடியும் கேட்க முடியாது திருஞான சம்பந்தர் திரு திருவாவூரத்துறைன்னு ஒரு ஊருக்கு போனார் அவங்க அப்பாவுக்கு வேள்வி செய்யத்துக்கு பொருள் கேட்டார் அப்பா அப்பா வாங்க கோயிலுக்கு போகலாம் மாசுராமணி ஈஸ்வரரை கூப்பிடலாம் அவரை கேட்போம் அவர் கொடுப்பார் பொருள் நான் உங்களுக்கு தர வாங்க அப்பா வச்சு போனாரு அப்பா என்ன சொல்லிருக்கணும் அட பைத்திகார பிள்ளையே இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருக்கிறானே நான் வேள்வி செய்யறதுக்கு பொருள் வேணும்னு கேட்டாங்க மாசுராமணி ஈஸ்வரர் கோயிலுக்கு வானு சொல்றானே அப்படின்னு தானே அவர் சொல்லிருக்கணும் அப்படித்தானே இப்ப இருக்கிற தாய் தந்தவர்கள் சொல்லுவாங்க கூடவே போனார் கூடவே போய் மாசலாமணி ஈஸ்வரர் சந்நிதியில நின்னார் அப்பா வேள்வி செய்யணும்னு நினைக்கிறார் உலகமெல்லாம் நல்லா இருக்கணும் நல்லா மழை பெயணும் நல்லா விளையணும் உலகமெல்லாம் நன்றாக சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சார் இந்த வேள்வி செய்யறதுக்கு பொருள் தேவை அப்பா கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதியும்மாரு இடறினும் தடாரினும் என்று அந்த திருப்பதியம் பாடினார் ஆயிரம் பொன் கொண்ட ஒரு மூட்டையை கொடுத்தோம் ஆயிரம் பொண்ணுன்னு மாத்திரம் நம்ம என்ன முடியாது ஆயிரம் பொண்ணுல பத்து பொண்ணு எடுத்துட்டா பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தானே இருக்கணும் எடுத்துப்பிட்டு கட்டிப்பட்டு வச்சு எடுத்தாக்கா மறுபடியும் ஆயிரம் இருக்கும் அதுல உலவா கிழ பேர் அப்படி ஒரு மூட்டையை கொடுத்தான் சிவன் அன்னைக்கு தெரியாத சம்பந்தம் கொடுத்தான் எனக்கும் கொடுத்து போய ரூபா கொடுத்துட்டு போ நூறு ரூபா கொடுத்துட்டு போனா யாரும் கேட்கறது இல்லை யாராவது கொடுத்தா வாங்கிக்கிறேன் அவ்வளவுதான் யாரும் கொடுக்குறேன் யாரோ கொடுக்கறான் இல்லையா எனக்கு கொடுத்துட்டு போன நான் கேட்டேன் கிடையாது நான் பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டே இருக்கேன் ஒருத்தன் தீ போட்டு போயிட்டே இருக்க யாரு கொடுக்குறா தேவாரம் கொடுக்குது திருஞாசமுத்திரக்க அன்னைக்கு கொடுத்தான் கடவுள் நேரம் வந்து கொடுத்தான் இன்னைக்கு இவன் ரூபத்தரை கொடுக்குறேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் கிடையாது இல்லையா ஆமா அப்படித்தான் நான் நினைக்கிறேன் எனக்கு வயசாயிடுத்து நான் எங்கயும் பாடப்போக முடியாது வாழ்க்கை செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன் நித்தியாந்தத்தை எவ்வளோ நாளைக்கு கேட்க முடியும் பாலு எத்தனை நாளைக்கு நான் கேட்க முடியும் அவன் கொடுக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா இவங்க எல்லாம் தூக்கி அஞ்சிட்டு நம்மட்டு போயிட்டே இருக்க ஏன் அவன் கொடுப்பான் கொடுத்துட்டு இருக்கான் ஆமா கொடுக்கறான் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் நீங்களும் அந்த பதிகத்தை உங்களுக்கு தேவைன்னா சொல்லிப்பாரு அந்த திருப்பதியம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்ல தவற மாட்டேன் கோயில்ல போய் அந்த பதிகன் பிரியஞ்சான் சம்பந்த கோயிலில் தானே சொன்னார் நானும் கோயிலில் போய் சொல்கிறேன் அவன் கொடுக்கும் ஆமாம் இன்றைக்கி கூட இப்போ கந்தக்கோட்டத்தில் பானு நித்யானந்தம் ஐநூறுரூவா கொடுத்தாரு சங்கரன் நூறுரூவா கொடுத்தாரு இப்போ இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் நூறுரூவா கொடுத்தாரு இன்னொருத்தர் நூறுரூவா கொடுத்தாரு என்னுடைய திறமைக்காக கொடுத்தாங்க கிடையாது தேவாரத்தை கொடுத்த அந்த அற்புதமான திருப்பதியும் என்னை காப்பாத்தது போது வாரம் சொன்னா எங்கயாவது ஒரு கோயில் வேலை பார்க்கணும் எங்கேயாவது ஒரு மடங்கள்ல தானே வேலை பார்க்கணும் நான் அப்படி பார்க்கலையே நான் வாழ்ந்துகிட்டு எப்படி வாழறேன் அவன் கொடுக்கறான் சிவன் கொடுக்கறான் தேவாரம் கொடுக்குது அந்த அற்புதமான திருப்பதியத்தை உங்களுக்காக நான் பாடிபடுங்க இடறினும் தொடரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உன கடல் தொழு தெழுவேன் கடல் எல்லாம் கலந்து நஞ்சை மிடல் இதுவோ எம்மையாளுமாறு இவர் உனது இன்னருள் ஆவர்துரையறனே வாடிலும் தடமுள்ள தயங்கு தண்ணி ஓயிட மதிவைத்த புண்ணியனை இதுவமையாளுமாறு இவது அந்த மக்கிள்ளில் அதுபோ உனது இன்னருள் ஆவர்துரையறனே கனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபட மனவே நம்ம உணல் விதி நிறங்கொண்டை போனிந்த இது போல மேழு மாறி இவது மக்கள் அவர் துரையரனே தும்மரோட இருந்து ஏற்போன்றும் என்ன கைமல்கு எம்பினார் உண்மதில் எரியட முடிந்தவனே இது போல் மேழுமாறு இவது வந்த மக்கள் அது உனதுல அவர் துறையரனே சிந்த மாறி மக்கள் அவரது அப்பா உன்னித்தவனே இதுவோ விளையாடுமாறு இவது மக்கள் அதுவோ உனது இன்னருள் ஆவல்துறையினேரிடர் மணி ஒரு சீருடை கடல ஏன் ஏருடைய மணி முடிகிறோ அவனனை ஆறுட வடவரை அடர்த்தவனே இதுவோ விளையாடுமாறு இவது மக்கள் ஏன் அதுவோ உனது இன்னருள் ஆவல்துறையினே பதிப்பினும் உறங்கினும் இன் பொன்மனடியில் உரையாதன்னா கண்ணன் கடிமணிதான் உரிமையில் அண்ணன் மழப்பரிதாயவனை இதுபோயுமாறு இவ தொண்டமா கில்லை அதுபோனது இது போய் மேலும் அது போன்ற அவர் திருப்பதியம் பொரு நினைக்கிறவர்கள் ஆண்டவன் திருச்சநீதியில் போய் இந்த பதியத்தை சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லுகிறேன் எனக்கு யாரோ கொடுத்துக்கிட்டு இருக்கா யாரோ கொடுக்கணும் சிவன் கொடுக்கிறோம் இதுதான் உண்மை என்று சொல்லி திருஞான என்ன எவ்வளவோ நான் அடுத்த வாரமும் அப்படித்தான் சொல்லலாம் நான் எண்ணுகிறேன் ஒரு நாலஞ்சு பதிகத்துக்காவது இப்படி சொல்லி சொல்லிவிட்டால் நல்லதுன்னு நான் எண்ணுகிறேன் சொல்லுவேன் அப்படி இந்த வேர் தோழி பங்கன் திருப்பதிகமும் இடம் திருப்பதி எனக்கு மிகவும் பிடித்தமான வதிகம் எந்த பதியும்னு சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இதெல்லாம் நான் கொதிக்க அவினைக்கு வினை தினம் சொல்லுவேன் மறை உடையாய் தோருடையாய் தினம் சொல்லு ஓரு வாயினை தினம் சொல்லு இதெல்லாம் முழு தடவை முழு தடவை சொல்லுவேன் நீங்க நினைக்கலாம் உனக்கு ஓதுற வேலை அது ஒண்ணுதான் இருக்கு அதனால நீ சொல்லிட்டு இருக்கிற எங்களால புள்ளை குட்டி பேரம் பேத்தி சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியும் மனம் இருந்தால் மார்க்க முடியும் இல்லையா உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க இல்லைன்னா இல்லையா என்று சொல்லி இதையெல்லாம் சொல்லுவதற்கு தமிழ்ச்சங்கத்துல இடம் கொடுக்குறாங்க அந்த புண்ணியத்தை ராஜாசுர அண்ணாமலை செட்டியாருடைய பரம்பரை யாரோ செய்ய வேண்டியது மதத்துக்குன்னு இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலையை குடும்பத்தில் இருக்கிறவங்க பிள்ளை குட்டி பேரம் பேத்தி இல்லையா பேசி முத்தையாவது பேரம் பேத்தி எல்லார் தொழில் இருக்கு அதை கவனிப்பார்களா இதை கவனிப்பார்களா இதுவும் இருக்கட்டும் அதுவும் அருளும் இருக்கட்டும் பொருள் இருக்கட்டும் செய்யுது இந்த இடத்த கொடுத்திருக்கிறார்கள் வாழ்க என்று அவர்களை வாழ்த்தி பஞ்சாட்டரம் சொல்லி நமது நாடு நன்றாக இருக்கட்டும் நன்றாக மழை பெய்யட்டும் நல்ல விளை பொருள்கள் எல்லாம் நிறைய விளையட்டும் கோதுமெல்லாம் டன் டன் டன் டன்னா வெடியூர்ல இருந்து இறக்கி இருக்கிறாங்க அதெல்லாம் விலை குறைவாக கிடைச்சதுன்னா ஏழை மக்கள் எல்லாம் இல்லையா அரிசி